வெளிப்படுத்தல்தினஞ்சு வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு யாவரும் புறம்பே இருப்பார்கள் பொய்யை விரும்பி செய்ய விரும்புகிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் பொய் இது சகஜமாக ஜனங்களுக்குள்ள நடமாடுகிற ஒரு ஸ்பிரிட்டு அது என்ன பொய் வந்து ஆவின்னு சொல்றாரு ஆவி தான் பொய் வந்து ஒரு ஆவி அப்படித்தான் பைபிளும் சொல்லுது அந்த ஆவி நமக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம போய் சொல்லிக்கிட்டே இருப்போம் அந்த ஆவி நமக்குள்ள வந்துருச்சுன்னா நமக்குள்ள அந்த தாக்குதல் இருக்கும் ஒன்னு ராஜாக்கள் 22. 22. அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன் என்றது என்னவே என்னவே பொய்யின் ஆவி அது ஒரு evil spirit. அந்த ஸ்பிரிட் உள்ள வந்துருச்சு பையனா இருந்தாலும் சரி போவனா இருந்தாலும் சரி விசுவாசியா இருந்தாலும் சரி ஊழியக்காரா இருந்தாலும் சரி ஈவன் தீர்க்க தரிசியா இருந்தாலும் பட்டுன்னு பொய்யா சொல்லிடுவாங்க தூத்துக்குடியில விசுவாசியா இருக்கும் போது பாசா அருள் தாஸ் அவர்கள் மாறி வந்தாரு வந்து அவரை விடுறதுக்கு ரெண்டு மூணு ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க சண்டே சர்வீஸ் வடக்கூர்ல நடக்கு நானும் விசுவாசியா உட்காந்து இருக்கிறேன் அப்போ அந்த கூட விட வந்த ஊழியக்காரங்க ரெண்டு மூணு பேரும் கூட இருக்கிறாங்க இந்த இடத்தில் வந்து மூடிவிட்டது நிரப்பி விட்டதுன்னு சொன்னார் உடனே சபைய மிரண்டு போன மாதிரி ஆயிப்ச்சு உடனே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி ஆவில் நிறைஞ்சு நான் இப்பொழுது அந்த அந்த கார் இருள் விளகுவதை காண்கிறேன் அப்படின்னா உடனே ஜனங்கள்லாம் உற்சாகமா இருள் நீங்கிடுச்சு ஆவியில் நிரம்ப போனாங்க பாருங்க பா சருதாஸ் அந்த காரிருள் வந்தது உண்மை நானும் பார்த்தேன் ஆனா போகலை அது இருக்கு தப்பா திருக்கதன் சொல்லக்கூடாது அப்படின்ட்டார் பட்டன் எப்படி இருக்கோம்? என்ன பண்றாரு முழங்கால் போடுறேன் எப்படி இருக்கும் ஒரு நாள் ஒரு திருக்கதரிசி திருக்குதர் கூட்டம் முடிச்ச உடனே அழுதுகிட்டே இருந்தார் அப்போ நான் போய் கேட்டேன் நாங்கள்லாம் ஒரே பேட்சாக உள்ளே வந்தவங்க என்ன கூட்டம் முடிஞ்சிச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க இல்லை இன்னைக்கு ஒரு ஆள் திருதஷன் சொன்னது பொய் ஆவியானவர் எனக்குள்ள அதுலேருந்து பொங்குறாரு ஐயோ அவன் தப்பா சொல்கிறான் பொய் சொல்கிறான் அப்படிங்கிறாரு அப்படின்னு இந்த ஒரு ஆளை சொல்லி அந்த ஆள் சும்மா என்னத்தையும் சொல்கிறான் கண்ணே ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அழுகுறாரு இதனால் தாங்கவே முடியல தப்பு தப்பா பொய் பொய்யா சொல்கிறான் அப்போ அது என்ன ஆவி அவர்களுடைய திர்க்க தரிசிகளுக்குள்ள புகுந்து நான் எப்படி இருப்பேன் இன்னைக்குமா உங்க வீட்டுக்கார அருமையா பொய் சொல்லுவார் உங்க மனைவி ரொம்ப டெக்னிக்கல் பொய் எல்லாம் சொல்லுவாங்க இந்த ஸ்பிரிட்டு ஆனா பொய்யர்கள் பரலவத்துக்குள்ள போக முடியாது வெளிப்படுத்தல் 21 ஒன்று பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலை பாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகராதனை பொய்யர் அனைவரும் இரண்டாம் வருணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் அவர்கள் அங்க போக முடியாது அக்னி கடலுக்குள்ளதான் அவங்க போவாங்க அதனால வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு பொய்யையும் பொய்யை ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை பொய் சொல்றவன் பொய்யை நடப்பிக்கிறவன் புறம்பே இருப்பான் அதுக்குள்ள போக மாட்டான் கடலுக்குள் போவான் இப்படித்தான் வசனங்கள் இருக்கு நமக்குள்ள இப்படிப்பட்ட பொய்யின் ஆவி இருக்கா ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால அப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கலாம் அது பரவாயில்ல அது வந்து நம்முடைய மாம்சத்தில் உள்ள பிறப்புல உள்ள கோளாறு ஆனா இதுக்குள்ள வந்துட்ட பிறகு நாம் என்ன செய்யணும் பொய்யை நிறுத்தணும் ஒரு சிலர் சொல்றாங்க அவசரத்துக்கு சொல்லிக்கலாம் எப்படி அப்படியா அப்படி எங்க இருக்கு வசனம் நான் ஒரு விசுவாசியுடைய வாட்சு கடைக்கு போயிருந்தேன் நான் வெளியே நிக்கிறேன் அவர் உள்ள பேசிட்டு இருக்காரு யாரோ ஒரு ஆள் வந்து பேசுறான் அப்ப அவர் சொல்றாரு அவசரத்துக்கு சொன்ன ஆண்டு அவருக்கு தெரியுங்க எதனால சொன்னான்னு ஆண்டவருக்கு தெரியும்னாரு நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன் முடிஞ்ச அந்த ஆள் வெளியே போனவனு இவனை கூப்பிட்டேன் என்ன நீ என்ன அந்த ஆளுகிட்ட பேசுங்க அவனுக்கு ஒன்னும் தெரியல ஏன்னா நான் இருக்கிறத அவர் என்ன செய்யல அதை கவனிக்கல நான் சொன்னேன் என்னையா நீ நீ இப்போ இன்னொரு ஆள்கிட்ட அவசரத்துக்கு சொல்லலாம் ஆண்டவருக்கு தெரியும்னு ஆண்டுதான் எல்லாமே தெரியுமே நீ பொய் சொல்றதும் தெரியும் ஏன் போய் சொன்னதும் தெரியாதா இன்னைக்கு ஒரு சிலர் வித்தியாசமான பொய்களை சொல்லுகிறார்கள் தீத்து ஒன்று பனிரெண்டாய் பார்க்கும் பொழுது ஒரு ஊர்ல உள்ளவன் அவ்வளவு அந்த தீவுல இருக்கிற அவ்வளவு என்னது எது சொன்னாலும் பொய் இந்த திருச்சி பக்கத்துல ராம்ஜி நகர்னு ஒண்ணு இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்தியாவில் எங்க திருடு போனாலும் அதனுடைய நெட்ஒர்க் எங்க இருக்கும் லேப்டாப் அது அப் பண்ணி ட்ரெயின்ல டிக்கெட் போட்டு கிளம்பி போயிட்டான் டிக்கெட் போட்டு திரும்பி வருவாங்க ஆனா வரும்போது எப்படி இருக்கும் எவ்வளவு பெரிய கில்லாடினாலும் அடிச்சுட்டு வந்துடுவான் போலீஸுக்கும் தெரியும் இப்படி இங்க போயிருச்சு அப்படின்னா அப்படியா எத்தனாந்தேதி போச்சா ஆஹா அந்த ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின்ல நான் பார்த்தேன் ரைட்டு நீங்க இருங்க நாங்கள் வாங்கிட்டு வரோம் அவங்க போய் எப்படியாவது எரிஞ்சிருவாங்க அதை பிடிச்சிருவாங்க அந்த ஊரே அப்படித்தான் மனைவியும் திருடுவா பொருஷன்னு இடத்துல ஒரு திருடு காலடி தடத்தை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க காலடி தடத்துல பாத்தீங்க ஒண்ணு போடுவாங்களா என்னது அது காலடி தடத்துல இருக்கு திருநதுல யாரும் பெண்ணும் திருடிட்டு வந்துருக்கா திருநதுக்கு வந்திருக்கா பயங்கரமா திருடுறாங்க நம்ம கன்வென்ஷன்ல என்ன மாதிரி திருடுறாங்க கன்வென்ஷன்ல அடிச்சு அதனால பொய் கரேத்தா தீவார் அவங்க யார் அவங்க ஓயா போய் யார் பாசட்டை பேசினாலும் போய் தான் சொல்லுவான் சீ பாசட்டை பேசினாலும் போய் தான் சொல்லுவான் ஊழியர்கார்ட்ட பேசினாலும் போய் தான் சொல்லுவான் விசுவாசிட்ட பேசினாலும் போய் தான் சொல்லுவான் இப்போ மனைவிட்ட பேசினாலும் போய் தான் சொல்லுவான் தயவு செய்து இந்த அனுபவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும் ஏனண்டா பிசாசு தான் அதனுடைய கண்ட்ரோலர் யோவான் எட்டு நாப்பத்தி நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சுகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்யுக்குமாயிருக்கிறபடியிருக்கான் அவன் யாரு பொய் பொய்யன் அடுத்து யாரு அதுக்கு அவன்தான் அவன் பொய்யனும் அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான் அவன் பாருங்க ஏதேன் தோட்டத்துல வந்து என்ன அருமையான ஒரு பிரசங்கம் பண்ணா ரெண்டே வார்த்தை தான் முழு மனு குளத்தையும் ஒரு கவுத்து கவுத்தி விட்டு போயிட்டான் சர்ப்பமானது என்ன அருமையா பேசுறான் பாத்தீங்களா ஒன்னாவசனம் மூணு ஒண்ணு தேவனாக கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது நோக்கி நீங்கள் தோட்டத்தில் சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க என்று தேவன் சொன்னது உண்டா என்றதுல ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கு கனி விருட்சங்கள் இருக்குது ஒரு கனிய புசிக்க கூடாதுன்னு சொன்னாரான் கேட்காம எப்படி சொல்றான் தோட்டத்தில் உள்ள பழத்தையும் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் உடனே இந்த நாங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கணியையும் புசிக்கலாம் ஆனா எதைத்தான் புசிக்க கூடாது நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியத்தான் நினைச்ச கூடாது புசிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு வேண்டாம் ஈவன் நினைச்சு கூடாது அத தொடவும் வேண்டாம் சொல்லிட்டாரு அப்பந்தான் அவன் சொன்னா நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா யாராவது மாறிடுவீங்க தேவனை போல முதல் பொய் அருமையான பொய் அவ்வளவுதான் ஒரு செகண்ட்ல மொத்த மனு குளமும் கவந்து இன்னைக்கு வரைக்கும் பாடுபட்டு இருக்கோம் ஒரே பொய் இன்னைக்கு நமக்குள்ள எப்படிப்பட்ட பொய் இருக்கா ஆவிக்குரிய பொய் எப்படி முதலாம் யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஈசா வந்தாரு போனார் விடு ஆனா அவர் யார் கிடையாது அவர் தான் மேசியான்னு சொல்லாத அவர்தான் ரட்சகர் சொல்லாதன்னு சொல்றான் ஏசுவை கிறிஸ்து அல்ல என்று சொல்லுகிறவன் பொய்யன் பொ அறிந்திருக்கிறேன் கத்த கடவுளை கணக்கா எனக்கு தெரியும் பத்தி தெரியும் தெரியும் கரெக்ட் தெரிஞ்சா போதாது அதன்படி நீ செய்யாவிட்டால் யாரு இயேசுவை அறிந்தேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாத ஒரு மனுஷன் அவன் பொய்யன் பொய்யர்கள போய் சொல்லல ஆண்டவரை அறிஞ்சிட்டு அதனுடைய கற்பனைகள் படி செய்யாதபடி இருந்தாலே அது யாரு அதனுடைய அர்த்தம் என்னது நாம் பொய்யர்கள் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார் நீ பொய்யன் அவாய் வசனத்தை கூட்டி குறைச்சு பாத்தக்கூடாது வசனத்தை கூட்டினாலே பொய்யன் குறைச்சாலும் பொய்யன் இந்த திருக்குதர் வசனத்துல ஒன்ன மாத்தி சொன்னாலும் கூட்டினாலும் குறைச்சாலும் அவனுக்கு இதனுடைய உள்ள வாதை கூடும் குறையும் சாபம் கூடும் குறையும் அதனாலதான் வசனத்தை மாத்தி கீத்தி பிரசங்கம் பண்ணிடவே கூடாது புரட்டிடக்கூடாது அப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நீங்க குழம்பிடாதீங்க துருப்பிரதேசத்துக்கு சான்ஸே கொடுத்துடாதீங்க சரி அடுத்ததாக சமாதானமே வீட்டுல இருக்காது எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் அது பேர் என்னது சொல்லுங்க நான் ஒரு ஆள்கிட்ட கேக்குறேன் உனக்கு எதாவது பிரச்சனையா ஒண்ணுமே இல்ல சும்மா சொல்லு மனசுல யாருக்காவது அறுத்த இருக்கான் ஒண்ணுமே கிடையாது எல்லாத்தையும் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எப்படி உண்மையை பேசுப்பா ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல மூணு நிமிஷத்துக்கு முன்னால்தான் மொத்த பயோடேட்டாவும் வாங்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க வாங்கி உச்சக்கட்ட சண்டையாயி எவன்ட்டனாலும் போய் சொல்ல முடிஞ்சா பார் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல தான் நான் எங்க போய் உட்காந்துருக்கேன் நான் உட்காந்துருக்கேன் ஆனா விசாரிச்சாலும் ஒண்ணுமே இல்ல இல்ல யார்டு ஐயோ ஒண்ணுமே இல்லையா நல்லா இருக்குமே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வீட்டுல வீட்டுல ஒண்ணும் உண்மையா சொல்லுங்களே இறைமையா எட்டு பத்து தீர்க்க தரிசிகள் தொடங்கி ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யனா இருந்து தீர்க்கதரிசிகளும் வீட்டுல சமானு போய் சொல்றான் ஆசாரியம் பைத்தம்ல நல்லா இருக்கும் சொல்றான் ஆனா அடுத்த வசனம் சமாதானம் இல்லாத இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள் எப்படி நான் வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வீட்டுல பிரச்சனைன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி போட்டிருந்தேன் வீட்டுக்கு போயிருந்தேன் எப்படி இருக்கீங்க பிரதர்ன்னு நல்லா இருக்கேன் சும்மா சொல்லுங்க ஏதாவது இருந்தா ஜெவம் பண்ணுவோம் பேசுவோம் அப்படின்னா இல்ல நல்லா இருக்கேன் அங்க உள்ள சொல்லது குடும்பத்தை வருது தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் பொய்யராயிருந்து சமாதானம் இல்லாத சொல்றாங்க சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயத்தை மேல் பூச்சாய் பூசுகிறார்கள் இந்த ஐயப்பசாமிக்கு மாலை போடுறோம்னு கேட்டா இடையில சண்டை வச்சுன்னா சொல்லுவான் மாலை போட்டிருக்கேன் முடிஞ்சிட்டு வர அதே மாதிரி நம்ம அழுங்க இப்ப இந்த ஒரு வாரம் என்ன சண்டை வந்தாலும் சோத்திர சோத்திர சோத்ரா போஜனை இருக்கு என்ன பண்றது அப்போ இது வந்து நீ போய் டைம் எதுக்குதான் இன்னும் பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு தான் நீ என்ன செய்ற அப்படி சொல்ற ஒரு பதினெட்டு மணி நேரத்துக்கு நீ தம் பிடிக்கிற சோத்திரா சோத்தரா சோத்தரா சோத்ரன் தப்பு உண்மையான சமாதானம் உனக்குள்ள விழு இன்னும் பன்னெண்டு மணி நேரம் இருக்கு கால எட்டு மணி வரைக்கும் டைம் இருக்கு போய் ஒப்புறவாக தாழ்த்து விட்டுக்கொடு மன்னிப்பு கேளு லாபமா இருக்கிறவைகள் இவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக என்ன செய்ஷ்டம் என்று விடு பாருங்களுக்கும் ஆசாரிகளும் பொய்யராயிருந்து சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயத்தை மெல்பூச்சாய் பூசுகிறார்கள் நியாயாதிபதிகள்ல பதினாறாம் அதிகாரத்தில் அந்த பெண் சொன்னா நீ திரும்ப திரும்ப என் பொய் சொல்லிக்கிட்டே இருக்க உண்மையான பலம் எதுல இருக்கு இதுல இருக்கு கதை அடிச்சுக்கிட்டே இருக்கான் நியாயாதிபதிகள் பதினாறு பத்து அப்பொழுது தெளிலால் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய் பதிமூணாவசனம் பின்பு தெனிலால் சின்சோனை பார்த்து இதுவரைக்கும் என்னை பரிவாசம் பண்ணி எனக்கு ஒரு ட்ரிப் இல்ல ஒரு வல்லமையில் உள்ள மனுஷன் இருக்கான் பொய் சொல்லிட்டே இருக்கான் யாரும் என்ன பண்றது ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு விட்டாச்சு திருப்பி ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப இன்னொரு கல்யாணம் ஆகல ஒருத்திய சைட்ல வச்சிருந்தான் இப்ப இன்னொருத்திட்ட வந்து இருக்கிறான் இப்ப என்ன பொய் சொல்லாம எப்படி உண்மையை சொல்லுவாரு சொல்லா சொன்ன பலம் எதுல இருக்கு வாயிலிருந்து பேசுதல் போய் வந்து இருக்கும் இருபத்தி ஒன்று ரெண்டு ஆசாரிய அஹிமலேக்கு நடுக்கத்தோட தாவிதுக்கு எதிர்கொண்டு போய் ஒருவரும் உண்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான் அகிமிலைக்கை பார்த்து ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளை இட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று சொன்னார் இன்னும் வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லி இருக்கிறேன் இதெல்லாம் பொய்யா உண்மையா நீ என்னப்பா வண்டியா வந்துருக்க அப்படின்னா அதுக்கு அவன் சொல்றான் இல்ல ராஜா வந்து இப்படி அனுப்பினாரு நீ தனியா நீ யாருக்கும் தெரியக் கூடாது யார்ட்ட உனக்கு இருக்கு உனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது குளியக்காரன் போய் சொல்லி என்ன கிடைக்க போகுது தமிழ்ல சொல்லுவான் வைத்தியன் பொய் சொல்லாத போய் சொல்லக்கூடாது வைத்தியன் பொய் சொல்லக்கூடாது வக்கீல்கிட்டையும் பொய் சொல்ல கூடாது கரெக்டா பார்த்தாடுவான் அதே மாதிரி வைத்தியன் போய் என்னப்பா அவனுக்கு வைத்திய வழியா ஹ யார் சொன்னது எனக்கு வைத்திய வழி சும்மா லேசா அப்படி லைட்டா தலைவலின்னா அவன் தலைவலிக்கு ஒன்னு கொடுத்து அனுப்பி விடுவான் நீ வைத்திய வழியோட வீட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான் இல்லாத தலைவலியும் வந்துக்கும் புதுசா போட்டு அப்படித்தானே நல்லா கவனிச்சுக்கணும் வந்து நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருப்பினது என்ன பொய் சொல்லும் போது யார் சாத்தான் நிரப்புற போய் நீ மனுஷன் வைத்து சொல்லும்படி யார்ட் சொல்ற நீ பே அல்ல சொல்ற ஆவியிடம் போய் சொல்ல சாத்தானு நிருதயத்தை நிரப்பின அது உன் வீடுதான் அது ஓ சொத்து தான் நீ சம்பாதிச்சதுதான் நீ காணிக்க குடுக்கணும்னா கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கணும் இருக்கலாம் அதுக்கு நீ பொய் சொல்லணும் அவசியமே கிடையாது பாவம் கொடுக்கணும்னா கொடுக்கலாம் கொடுக்காம கூட நீ என்ன செய்யலாம் போகலாம் நம்ம வந்து சண்டா மாதிரி நோட்டு போட்டு இந்த பிரதர் கொடுத்தார் இந்த பிரதர் கொடுத்தார் இந்த பிரதர் கொடுத்தாருன்னா ஒன்னு என்ன செய்யறது இல்ல டிக் பண்றதே கிடையாது நம்ம சபையில கிடையாது உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது அவன் கேக்குறான் நிலத்தின் கரையத்தை இவ்வளவு தான் வித்தீர்களா ஆமாயா இவ்வளவு வித்தோம் இவ்வளவு நாங்க வீட்டில் வச்சிருக்கோம் என்னது இல்ல ஆமா இவ்வளவு தான் வித்தோம் சாவு வந்துருச்சி இவன் தான் போய் சொல்லிவிட்டான் அந்த சகோதரிக்கு எங்க போச்சு புத்தி அப்படி இல்ல அது ஜாதிக்கேத்த மூடியது என்ன அடிச்சாலும் ஜால்ரா அடிச்சுட்டே இருக்கும் அவன் முதல ரெண்டு பேருமே பேசிட்டாங்க இந்த பாரு மாத்திட்டு சொல்லிக்கூடாத நான் ஒண்ணு சொல்ல நீ ஒன்னு சொல்ல பிரச்சனை பண்ணி தொலைஞ்சிடாத போன வாரம் என் ரூம்ல இப்படி ஆச்சு நான் படக்குன்னு கேட்டுவிட்டேன் இந்த சகோதரன் எவ்வளவு சம்பளம் உடனே வைஃப் எப்படி உஷாராயிட்டா உடனே அவன் சொன்னா அவன் கேட்ட இல்லையா அது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் சம்பளம் ஏங்க பத்தாயிரம் ரூபாய் இந்த மனுஷன் என்ன பண்றது சரி இதாவது பரவாயில்ல அந்த சகோதரி சாவகம் இருக்கிறதுக்கு உண்மையாவது சொல்லிபுடுச்சு அந்த செப்பீரால் என்ன சொன்னா சப்பீராள் என்ன சொன்னா நிலத்தின் கிரேயத்தை இவ்வளவு தான் வெற்றி இருக்கலாம் ஆமா பாஸ்டர் அவ்வளவுதான் அவன் பேதிரி இருக்கிற டென்ஷன்ல நீ சா இந்த வந்துட்டான் அடக்கம் பண்ணு தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டான் பாடி தூக்கிட்டு போகும் இப்படி ஒரு நாலு விசுவாசி இருந்தா போதும் ஊழியம் போய் சொல்றது நாலு பேரு தூக்கிட்டு போனான் பாடி நீ நான் யோசிச்சு பார்ப்பேன் புருஷன் செத்ததை சொல்லாமலே அடக்கம் பண்ணிட்டான் இதுதான் அப்போ காலம் இப்ப நம்ம இல்லை போன போட்டு ஒரு இருபது நாலு மாரிச்சூரில் வச்சு அடக்கம் பண்றோம் அப்படித்தான் ஃபிரீசர்ல வச்சு அண்ணன் வருவான் தம்பி வருவான் அக்கா வருவாள் வருவாள்னு ஏன் அங்க அப்படிலாம் கிடையாது செத்தா நான் தூயிட் போனான் போ போ உடனே பேதோடு இருந்த வாலிபர்கள் அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணி விட்டார்கள் செத்துட்டான்னு தெரிஞ்சாலும் இந்த அம்மா போய் சொல்லி உண்மை சொல்லிடும்ல ஐயோ நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஆளுகிட்ட போய் சொல்லாதேன்னு சொன்னே செத்து போயிட்டாரான்னு அழும்போது சொல்லிருவாங்க அதனால அடக்கம் சீக்கிரட்டா முடிஞ்சிருச்சு இப்ப வந்தவுடனே இவ செத்த உடனே சொன்னார் உன் புருஷனை அடக்கம் பண்ணி என்னுடைய கால்கள் உள்ளே வருகிறது உன்னையும் தூக்கி கொண்டு போவார்கள் எப்படி இருக்கும் ஜட்மெண்ட் மதுரையில பேதம் வந்து எத்தனை பேருக்கு அணிக்கல ட்ரிப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரில எனக்கு அவருக்கு அவங்கவுங்களுக்குதான் தெரியும் ஆதி அகமம் நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் தேவன்டைய போய் சொல்றான் கர்த்தர் நோக்கி உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே என்றார் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் பேசுறது இடம் பொருள் ஏவல் தெரிஞ்ச நிசைனும் பேசணும் ஆண்டவர் கேட்கிறார் உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே ஐயோ இவருக்கு தெரிஞ்சு போல் இருக்கு தெரிஞ்சு போச்சு போல் இருக்கு சுவாமி நான் கொன்னுட்டேன் என்னத்தையா சொல்லி மன்னிப்பு கேட்கலாம்ல சொல்ல எனக்கு எங்க தெரியும் நான் என்ன நானா அவனுக்கு பின்னால வாட்சிமன் வர என்ன காவலாளியா அப்பதான் அவர் சொன்னாரு அவர் ரத்னா என்னைய இருக்கு இப்படி பண்ணிட்டான் பண்ணிட்டான் பண்ணிட்டான் பண்ணிட்டான் பண்ணிட்டான் இன்னைக்கும் கூப்பிடுது அதான் பைபிள் இன்னைக்கு கூட யார் சத்தம் கூப்பிடுது வெளிப்படுத்த மாட்டீரோ என்னைய கொண்டுட்டானே இந்த உலகத்தில் கொடுத்த ஒரு வாழ்க்கையும் வாழ விடாமடு என் முன்னேற்றத்தை எடுத்துட்டானே நீர் பழி வாங்க மாட்டீரோ பழி வாங்க மாட்டீரோ பழி வாங்க மாட்டீரோ ஆசைங்க இல்லையா அப்படி வசனம் இல்லையா வெளிப்படுத்தல் ஆபைலின் ரத்தம் முதல் ஆறாம் அதிகாரம் பத்தாம் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் ரத்தம் முதல் அது எங்க இருக்கு அந்த ரத்தரித்தும் பேசுவான் கூடு பனிரண்டு இருபத்தி நாலு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தனாகியிடத்திற்கும் ஆபேனுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் ரத்தம் என்ன பேசினது இன்னும் பழி வாங்காமல் இருப்பீரோ தீர்ப்பு செய்யாமல் இருப்பீரோ கேக்குதுன்னா நான் என்ன காவல் காத்துட்டா இருக்க முடியும் கொண்டுட்டு நீ என்ன பேச்சு பேசுற யாத்திராகமும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு மோசையிட ஆறோன்னு என்னப்பா இப்படி ஜனத்தை நிர்வாணப்படுத்தி இப்படி கேடு மாதிரி ஆக்கி விட்டியே எல்லாம் இவ்வளவு மோசமா போச்சே நீ என்ன பண்ண ஏன் இந்த கண்ணுக்குட்டி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறான் அதுவா கண்ணுக்குட்டியா இவங்கெல்லாம் கத்துனாங்களா நான் வாங்கி என்ன பண்ணா பொண்ணையும் கண்ணுக்குட்டியா வந்துச்சு அப்படியே வரும் அப்பொழுது நான் பொண்ணுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தரக்கடவர்கள் என்றேன் அவர்கள் அப்படியே செய்தார்கள் அதை அக்கனியிலே போட்டேன் அதிலிருந்து இந்த கன்றுகுட்டி வந்தது என்றான் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா அவன் அதுக்கு எவ்வளவு டெக்னிக்கலா ரெடி பண்ணான்னு இருக்கு அதே அதிகாரம் யாத்திராகமும் அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொண்ணை வாங்கி சிற்ப கருவியினால் இவன் கேக்குறான் எப்படி என்னடா கண்ணுக்குட்டிய கொண்டு வந்து விட்டுட்ட என்ன நீ ஒரு புத்தி இல்லையா மோசிக்கவா என்ன தம்பி டென்ஷன் ஆயி பேசுறாரு நீ என்ன இப்படி ஒரு ஆசாரியான வந்து விளங்காத்தனமா மாட்டிக்கிட்டியெல்லாம் ஒரு உனக்கு எப்படா இந்த பிரச்சனை வந்துச்சு செல்லுல வந்துச்சு செல்லுல எப்படி நம்பர் வந்துச்சு அது ராங் நம்பர் வந்துச்சு அது எப்படி வரும் அவன் வீட்டுக்கு போச்சு அவன் நம்பர் உன் வீட்டுக்கு எப்படி வந்து அட்ரஸ் எப்படி கரெக்டா வந்துச்சு அவ போற சபை எப்படி உனக்கு தெரிஞ்சுது அவன் எங்க வேலை பார்க்கறான் அவன் எங்க வேலை பார்க்கறான்னு உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படி போட்டவனே உள்ள இருந்து சரன்னு எல்லாமே வந்துருச்சாங்க வந்துருச்சா போட்டானா அக்னிக்குள்ள போட்டாரான் அது வெளியே வரும்போது எப்படி வந்துருச்சான் கண்ணுக்குட்டியா வந்துருச்சான் ஏதாவது பிரச்சனையா கேட்டா போதும் அதுக்கு நம்மளால இப்படித்தான் சொல்லுவான் எனக்கு தெரியவே தெரியாது நான் பார்த்ததே இல்லை திருப்பியும் அங்க போன அந்த தெருவுக்கு போன ஏன் அந்த வீட்டுக்கு போன ஏன் அங்க போய் காப்பி குடிச்ச ஏன் அவங்கள வண்டியில ஏத்திட்டு போன சும்மா எல்லாம் இருபத்தி அஞ்சுல பொய்யை களைந்து போடுங்கள் மெய்யை பேசுங்கள் அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொ கலை பிறனு பழைய பொய்றது பதினொன்னு இருபத்தி ஏழு ஒரே பந்தியில் இவர்கள் உட்கார்ந்து பொய் பேசுவார்கள் இந்த இரண்டு ராஜாக்களின் இருதயமும் தீமை செய்ய நினைக்கும் ஒரே பந்தியிலிருந்து போய் பேசுவார்கள் ஒரே பந்தியிலிருந்து போய் பேசுவார்கள் நீ பாத்தியூட இருந்தாரு பொய் சாட்சி சொல்லிராத பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக யாரு யாருக்கும் போய் பொய் சாட்சி கூடாது தவறு குடும்பங்கள் ஆடி போகும் மூலிகாரனுக்கு உரதமா போய் சுவாட்சி விசுவாசிகளுக்கு உரோதமா பொய் சாட்சி பாலிய பையங்க பிள்ளைகளுக்கு உரோதமாக போய் சாட்சி சொல்லிடாதீங்க அடுத்தவங்க பிள்ளைகளை பற்றிலாம் தப்பு தப்பாக பேசிடாதீங்க தப்பு அப்படி பேசக்கூடாது ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குன்னா அந்த பிள்ளைய பற்றி நீ உனக்கு தெரிஞ்சால் கூட நீ பேசக்கூடாது வாயை மூடிட்டு போயிட்டே இருக்கணும் நன்மையானாலும் திண்மையானாலும் கத்தர் பார்த்துக்குவார் நீ ஒன்றும் பேசாத வெளியே சொல்லாத ஓசியா பனிரெண்டு என்ன செய்யான் பொய்யையும் பதினொன்னு பனிரெண்டு எப்ராஹிமர் பொய்களினாலும் போனா அந்த ஆளு சுத்தி எப்பொழுது ஒரு குரூப் இருக்கும் அவங்க சொல்றதுதான் அவர் என்ன செய்வாரு அதே மாதிரி இந்த குரூப் எப்ராஹிமர் என்ன செய்ய யார சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தெய்வம் பொய்களினால் பொய் சொன்னா நம்முடைய வாழ்க்கையை நஷ்டம் அடையும் நீதிமொழிகள் பனிரெண்டு பதினேழு சத்தியவாசகன் நீதியை வெளிப்படுத்துவான் பொனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான் வஞ்சகத்தை வெளிப்படுத்தாதீங்க நீதிமொழி பதினாலு அஞ்சு மெய் சாட்சிக்காரன் பொய் சொல்லான் பொய்சாட்சி காரண பொய்களை ஊதுகிறான் பொய்களை ஊதுகிறான் கடைசியாக நீதிமொழிகள் பத்தொன்பது அஞ்சு பொய்சாட்சிக்காரன் ஆக்கிரைக்கு தப்பான் பொய் பொய் ஆக்கனுக்கே தப்பான் ஜமெண்ட் உண்டு எல்லார கண்களை மூடுவோம் பொய்யை விரும்பி அதின்படி நடக்கிற யாவரும் பல்ல ஊராட்சியத்துக்கு புறம்பா இருப்பார்கள் பொய்யர் அனைவரும் அக்னி பங்கடைவார்கள் பொய்யை நடப்பிக்கிறவர்கள் அவர்கள் உள்ளே பிரவேசிப்பது இல்லை அமேன் ஹலோ இது கடைசி கூட்டம் இன்னைக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை நான் ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன் நான் இருந்த இடங்களெல்லாம் அப்படியே கொளுத்தி விட்டு எரித்து அப்படி பறக்கிற மாதிரிதான் நான் ஆசைப்பட்டு நடத்தியிருக்கேன் தயவுசெய்து நீங்களும் உங்களை தேவன்டைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுங்க கத்திர உங்கள் மேல் இறக்கம் இருந்து நம்முடைய சபையில் ஒரு அபிஷேகத்தை பின்மாறி மலையை அனுப்பட்டும் ஆமாம் எல்லாரும் பயப்பட முடிவீங்க கொஞ்சம் நேரம் இனி இனிமேல் நம்ம டைம் கிடையாது ஆவியானவருடைய டைம் பத்து கூட்டத்திலையும் முன்னே உட்காந்துட்டு நீ போகலாம் பத்து கூட்டத்துலையும் ஆவியில் அரைஞ்சிட்டும் போகலாம் சட்டைய கிட்டே எழுத்துக்கிட்டு சாரி எழுத்து விட்டுக்கிட்டு இப்படியே பத்து கூட்டத்துலயே வண்டியை ஓடிட்டே போயிடலாம் கூட்ட முடிச்சு இல்ல அழுது இழுது புரண்டு தேவ சமூகத்துல இறக்கத்தை பெற்று ஒரு அபிஷேகத்தோடு விடுதலையோடு ஜெயத்தோடு மன்னிப்போடு நீ திரும்பி போகலாம் ரெண்டுமே உன் கையில தான் இருக்கு ஆமா எல்லாரும் கண்களை விடுவான் அனுடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் அண்டவரே பரல ஒரு ஆட்சித்துக்கு புறம்பா இருக்க நான் இந்த பாதையில வரவில்லை சுவாமி அக்னி கடலுக்குள்ள போகிறதுக்கு நான் வரவில்லை ஆமாம் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பாச டி அவர்கள் கையெடுத்து கும்பிட்டாரு தயவுசெய்து யாராவது இந்த ஊழியம் செஞ்சு நரகத்துக்கு போயிடாதீங்க சரியா செஞ்சு பரல ஊத்துக்கு வாங்கன்னு சொன்னார் ஆமேன் அதுபோல இந்த விசுவாச ஜீவியத்தில் இருந்துட்டு யாரு நீங்கள் போய் சொல்லி நரகத்துக்கு போய்விடக்கூடாது கொஞ்ச நேரம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் ஒரு ஸ்போர்ட்டிவ் மைண்ட் இருக்கணும் ஒரு போர்க்கணும் எனக்கு இன்னைக்கு ஒரு அபிஷேகம் வேணும் ஏன்ட நீங்கள் பேசணும் என்னை நீங்க தொடணும் என்னைய சுகமாக்கணும் எனக்கு வாரும் வாக்கு கொடுக்கணும் ஆமே நான் மௌனமா திரும்பி போக முடியாது ஆமா என்னைய ஆசீர்வதிச்சாதான் நான் எழும்பி போவேன் சரியா நீங்க முட்டி மோதணும் ஆண்டோட பாதத்துல ஆமன் எல்லாரும் எல்லாரும் படுவோம் ஆமாம் எல்லாரும் உங்களை ஆயத்தைப்படுத்திக்கோங்க கண்ணை திறக்காதீங்க அவசியம் இல்லாம எழும்பாதீங்க எல்லா தேவ சமூகத்துல நல்லா வாலிப பையங்க பிள்ளைங்க எல்லாம் ஒரு கிப்ட் பெற்றுக் கொள்ளுங்க ஒரு வரங்கள் கிடைக்கட்டும் ஒரு அபிஷேகம் வரட்டும் ஒரு வெளிச்சம் கிடைக்கட்டும் ஒரு தொடுதல் உண்டாகட்டும் ஒரு தூக்கி எடுத்தல் உண்டாகட்டும் தூக்கி எறீங்க சோர்வ அதிரியங்கள் எல்லாம் தூக்கி எறீங்காலும் சாகுறன்னு சொல்லுங்க உனக்கு தேவனுடைய கரத்தில் செங்கோல் நீட்டப்பட்டு நீ அதை தொட்டுவிட்டு விட்டு திரும்பி போக வேண்டும் உனக்கு தேவையானதை கேள் நீ உன் சந்தோஷம் நிறைவாய் இருக்க முடியா அதை பெற்றுக் எத்தனை பேர் உங்கள் அருகில் அவர் இருப்பதை உணர்கிறீர்கள் இது ஒரு அருமையான நேரம் வாய திறந்து கேளு அமன் உனக்கு எது தேவையோ கத்தர் இப்பொழுது அதை தருகிறார் நீங்கள் இப்பொழுது பண்ணுகிற ஜபத்தில் தான் உங்களுடைய ஜபத்தில் வெங்கல கதவுகளை உடைக்க வேண்டும் இருப்பு தாழ்பால்களை அவர் முறிக்க வேண்டும் இந்த ஜபத்தில் தான் கத்தர் உனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார் இந்த ஜபத்தில் உனக்கு அதிசயங்களை செய்ய போகிறார் உன் குடும்பத்தோடு போராடின வல்லமைகளை உன் பாதங்களுக்கு கீழ்படுத்த போகிறார் சமாதானத்தின் தேவன் உங்கள் கால்களின் கீழே போடுவார் உன் அலக்கழித்துக் கொண்டிருந்த வல்லமை உன்னோடு போராடி கொண்டிருந்த வல்லமை உன்னை தடை பண்ணி கொண்டிருந்த வல்லமை உன்னை பரியாசம் பண்ணி கொண்டிருந்த வல்லமை இப்பொழுது உன் பாதங்களுக்கு கீழே இதுவரை உன் ஊழியத்தில் உன் குடும்பத்தில் உன் தொழிலில் உன்னுடைய பாதையில் எதெல்லாம் பெரிய பருவதமா இருந்ததோ இப்பொழுது ஒரு அபிஷேகம் வரும் அந்த அபிஷேகத்தின் பின்பே அனைத்தும் சமபூமியாகும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் அந்த அபிஷேகத்தோடு அந்த பெரிய பர்வதம் அப்படியே சமபூமியாய் நசரேன் ஆகிய ஏசுபின் நாமத்தேன் மாடோ ஆமன் நான் இழந்து போனது ஒன்று அல்ல ரெண்டு எத்தனையோ மேன்மைகளை நான் இழந்திருக்கிறேன் ஜா இழந்துட்டேன் எனக்குள்ள இருந்தது அத்தனை நான் இழந்து போய் ஒரு ஜீரோ பாயிண்ட்ல நின்றுட்டு இருக்கிறேன் சொல்றீங்க தரிசனம் போய்விட்டது அழைப்பு போய்விட்டது நம்பிக்கை போய்விட்டது நிச்சயம் போய்விட்டது ஒரு நெருக்கமான ஒரு பைனல் ஸ்டேஜில் நான் நின்றுட்டு இருக்கிறேன் வேற வழி இல்லாம நான் அறிக்கை அறிக்கை பண்ணிட்டு ஆண்டவரை நம்பி நிற்கிறேன் அருமையானவர்களே இதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் அழைப்பை நஷ்டப்படுத்தி ஊழியத்தை வேண்டாம் என்று சொல்லி தெய்வனை தெரியாது என்று சொல்லி அந்த மனுஷனை நான் அறியேன் என்று சபித்தான் சத்தியம் பண்ணினான் மறுதளித்தான் மறுபடியும் ஊழிய வேண்டாம் என்று மீன்பிடிக்க போய்விட்டான் இயேசு வந்த பொழுது வஸ்திரம் இல்லாமல் தண்ணீரில் விழுந்து விட்டான் இவன் தான் பேதுரு ஏசு அவனை பார்த்து பேதுருவேன்னு கூப்பிடக்கூட தைரியம் இல்லாம யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று தான் கூப்பிட்டார் அவ்வளவு பின்தங்கிய ஒரு நிலவரம் ஆனா இயேசு அவனிடத்துல ஒரு கேள்வி கேட்டார் மகனை நீ என்னை நேசிக்கிறாய உனால தைரியமா சொல்ல நீ என்னை நேசிச்சின்னா நீ இழந்தது ஒரு பெரிய காரியம் அல்ல அதை நான் உனக்கு தருவேன் கூட்ட முடிய போது ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஆவியான முழங்கால் போட்டு கைய உயர்த்தி உலகத்தை பணத்தை வீட நிலத்தை வண்டியாரெல்லாமோ யாரையெல்லாமோ நேசிச்சு விட்ட அதனால நான் இழந்தது எனக்கு போதும் இன்னைல இருந்து என் ஓட்ட முடியற வரைக்கும் நான் உண்மை மாத்திரம் நேச சொல்ல முடியும் பொழுதேச கையில் நீ இழந்து போன அனைத்தையும் தருவதை நீ பெற்றுக் கொள்வாய் நீ வார்த்தையை சொல்லிக்கொண்டே உள்ள அன்புடைய அபிஷேகம் உடைய எலும்புகளுக்கு வெளியே போகும் அஸ்திபாரங்கள் அசையும் எரிகோவின் கோட்டை நாமத்தில் விழும் இருந்து சேற்றில் இருந்து அவர் தூக்கி எடுக்கிற நேரம் இன்றைக்கு உன் பாதங்களை கண்மலையில் உறுதிப்படுத்தும் நேரம் உன் தலையில் கிரீடம் சூட்டுகிற நேரம் உனக்காக செங்கோலை நீட்டுகிற நேரம் சாரோ நின்றோ ஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே உம் அன்பு எத்தனை ஐயோ ஆச்சரியோ சாரோ நின்றோஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே உண்மன்பு உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவே અન મે ઉમયે 난 સેવીતીડવે સરો નિંદુ જવે પલ્લતો કિલી ઉમન પ્રિયતરીઓ ચુર સરો નિંદુ જવે પલ્લતો કિલી ઉમન પ્રિયતરીઓ ચુર મય મતિરું ન સેવીતીડવે અનબી மறுதளித்த போது போனவன் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம் இவன் சாப்டர் முடிஞ்சிச்சு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு மறுதளிச்சிட்டான் அதே பரி பாத்தா கொஞ்ச நேரத்தில் உட்கார்ந்து அழுதான் மனம் திரும்பிட்டானோன்னு நினைச்சான் விசாசு என்னசு அவனை தேடி வந்தார் இன்னைக்கு இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார் நீ நேசிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லு உன் வாழ்வு செழிக்கும் அலே லூயா உன் வாழ்வு பிரகாசிக்கும் நேசிக்கிறேன் சொல்லு சொல்லும் ஒரு அபிஷேகம் நீ நாடுகளை மேய்ப்பாயாக நீ என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அபிஷேகம் வெளியே போயிடாரு தூக்கிட்டு போயிடுவான் அபிஷேகத்தோடு போன உன்னைய பார்த்து தேசம் நடுங்கோம் ஆமா எந்த ஒரு பேரன்ட்ஸும் தாயோ தகப்பனோ அபிஷேகம் இல்லாம வீட்டுக்கு போகாதீங்க அபிஷேகத்தோடு போங்க உங்க குடும்பம் அருமையா ரன் பண்ணலாம் எந்த அபிஷேகம் இல்லாம போகாதீங்க ஊழியம் சோபிக்காது அபிஷேகத்தோடு போங்க ஊழியம் சோபிக்கும் பிரகாசிக்கும் தேடி வந்திருக்கிறார் ஒரு வார்த்தை சொல்லுக்கிறேன் சொல்லு அது போதும் நேசிக்கிறேன் சொல்லுட்டும் பக்கத்தில் நிற்கிற சாத்தான் கேட்டு ஓடட்டும் hallelujah hallelujah hallelujah amen amen amen amen amen amen vaya theravaya therandhu sollu vaya therandhu satthama sollu saatan oorattu ummai maathiram nan nesithiduve anbe ummaye naan seivithidu ellaru ellaru oru manama solunga ummai எல்லாம் ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை அன்பு உண்மையை நான் சேமித்த உண்மை மாத்திரம் நான் நேசி தேடுவே அன்பு உண்மையை நான் சேமித்தேன்பு நான் உண்மை மாத்திரம் நான் நேசி தேடுவேன் அன்பு தேடுவே மாத்திரம் நான் ummai vaazhthiram nee siththiduve ammevu meena siththiduve ummai vaazhthiram nee siththiduve ammevu meena siththiduve ummai vaazhthiram nee siththiduve ammevu ஒன்றை உனக்கு சொல்லுகிறார் உனக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு நடக்கிறார் இதன் உனக்கு சொல்ல சொல்லுகிறார் பேச சொல்லுகிறார் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை நடக்கிறது நீ எதை பாரப்படாத கரத்தில் இருக்கிறாய் ஆமா இந்த வார்த்தை இப்ப பரத்தில் இருந்து எனக்கு தான் வந்தது ஒத்துக்கொள்றீங்க நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் எனக்கு சம்பவித்தது என் வாழ்நாள நடந்தது இதெல்லாம் எனக்கு நடந்திருக்க கூடாது இப்படி ஆயிடுச்சு நான் துக்கப்பட்ட தேவன் என்னோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார் நன்மை கேதுவாய் நடந்தது அலே லூயா நான் நேசிப்பேன் எல்லாம் நன்மைக்கு உண்மை மாத்திரம் நான் நேசி தேடுவேன் நான் தேடுவே நான் சேவை தேடுவே உண்மை நான் நேசி தேடுவே அன்பே நான் சேமி தேடுவேன் உண்மை மாத்திரம் நான் அன்பு உண்மையை நான் சேமி उम्मे मोंतिर अपना सीवि देड़वे अनबी उम्मे ये न सीवि देड़वे उम्मे मोंतिर अपना सीवि देड़वे अनबी उम्मे ये न सीवि देड़वे उम्मे मोंतिर अपना सीवि देड़वे अनबी उम्मे ये முழங்கால் போட்டு இந்த வார்த்தையை சொல்லி பாருங்களேன் இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாய் அதை எதிர்பார்க்கிறேன் அதிகமா நேசிக்கிறேன் சொல்ல முடியுமா அப்படின்னா இன்னைக்கு உனக்கு ஒரு அபிஷேகம் வெயிட்டிங்ல இருக்கு இன்னைக்கு ஒரு அபிஷேகம் உன்னை தொடயா நான் உண்மை நேசிக்கிறேன் சொல்லு இன்னும் அதிகமாக நேசிப்பேன் சொல்லு லூயா ஹலே லூயா திரும்பவும் திரும்பவும் திரும்பவும் நேசிக்கிறேசு அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தார் ஆமா இதுவரைக்கும் நான் ஏதோ பேருக்கு நேசிச்சிட்டேன் இதுவரைக்கும் ஏதோ பேருக்கு கடமைக்காக பின்பற்ற ஆனா இனிமேல் உண்மையாய் நான் அன்பு கூறுவேன் இத்தப்ட இன்னும் நூறு மடங்கு நான் அதிகமா நேசிப்பேன் எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல முடியும் அமன் அமன் எனக்கு தெரியும் இந்த கூட்டத்துல ஒரு சிலருக்கு ஆஹ் சீல் பர்லவத்திலிருந்து ஒரு முத்திரை விழப்போகுது அமன் அது நிச்சயம் அது சத்தியம் இந்த கூட்டத்துல ஒரு சிலரை கத்தரு முத்தரிக்க போறார் ஆனால் அவர்கள் நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும் ஒரு தீர்மானத்தோடு கடைசி கூட்டத்தை மூடிப்போம் கத்தர் என்னை கரங்களை வைத்துங்கள் என் அறிக்கையை உண்மையாய் ஏற்றுக்கொண்டார் என் இருது என் நொறுங்குதலை என் தேவன் கண்டார் ஆமன் நான் வாயத்திறந்து அறிக்கைட்டதெல்லாம் கத்தர் கேட்டிருக்கிறார் என் மனதின் புலம்பல்களை அவர் கேட்டிருக்கிறார் என் இருதயத்தின் வியாகுலத்தை அவர் கண்டிருக்கிறார் ஓ நான் என்ன செய்ய முடியும் அவருக்கு நான் இன்னும் அதிகமாக அவரை நேசிப்பேன் இன்னும் முடிந்த அளவு நேசிப்பேன் இன்னும் முடிந்த அளவு நான் அவரின் அன்பு கூறுவேன் ஆமே அந்த பாட்டில் அந்த முதல் ரெண்டு வரிகளை நாம் இப்பொழுது பாடப்போகிறோம் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா எல்லாரும் எல்லாரும் ennamadiyumai aaraadhi pey ozhisa angal adhu koorvel ennamadiyumai aaraadhi pey ennamagala andha koorvel ennamadiyumai aaraadhi pey ennamagala andha koorvel ennamadiyumai aaraadhi pey ennamagala andha koorvel ennamadiyumai ஒரு ஆட்டுக்குட்டி தப்பி வெளியே வருகிறதை உணர்கிறேன் வெளியே கொண்டு வருகிறார் வெளியே கொண்டு வருகிறார் தைரியமாயிருச்சி நம்ம கூட்டத்தை முடிக்கலாம் போதும் அவருக்கு யார டச் பண்ணணும் அடிச்சிட்டாரு பைபிள் சொல்லி இருக்கிறது மின்னல்கள் மூலமாய் என்னென்ன காரியத்தை அடிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறார் பரிசுத்தாவின் மின்னல் இறங்கிச்சு அவருக்கு டச் பண்ண வேண்டியவங்களை டச் பண்ணிட்டாரு ஆமா அவர் சும்மா போகமாட்டாரு வசனத்தை அனுப்பிட்டு அவர் வேடிக்கை பார்க்கிற தெய்வம் அல்ல வசன வெறுமையா திரும்பாத அதை அனுப்பின வேலையை செஞ்சுட்டு தான் திரும்பி இருக்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் முழங்கால் போட்டிருந்த மட்டும் பாடுவோம் நீங்க ஒரு உங்களுக்கு ஆராதிக்க தெரியல கத்தருக்குள்ள சந்தோஷப்பட தெரியல உலகம் கொடுக்கும் எடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் கொடுத்திருக்கிறார் ரட்சிப்புங்கிறது என்னன்னு உனக்கு ஒரு சில தெரியல அதனாலதான் உங்களால அந்த என்ஜாய் பண்ண தெரியல என்ஜாய் பண்ண முடியல நேரத்துல ஏன்னா அவனுக்குதான் தெரியும் எங்க இருந்து எங்க கொண்டு வந்தாரு குப்பையில கடந்து அவனை கொண்டு வந்து சிங்காசனத்துல உட்கார வச்சிருக்கும் போது அவன் சும்மா உட்கார்ந்துருப்பானா அது போல பாவியில இருந்து சேத்துல கிடந்தவன தூக்கி கொண்டு வந்து நம்மளை கொண்டு வந்து ஊழியத்துல வைக்கும் போது ஆஹ் சபையில மேன்மையா வைக்கும்பொழுது சுகத்தை கொடுக்கும் போது அற்புதங்களை செய்யும் போது நம்மளால சும்மா இருந்தா நம்ம எல்லாம் துரோகிகளாய் அந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் நம்ம பாடி நாம அந்த அபிஷேகம் கிடைச்சதோட நம்ம திரும்பி போயிடலாம் ஹலோ கூறுவே அன்பு கூறுவேறே அன்பு கூறுவே கொண்டுமான ஒருத்தனசாட்சியத்தினால் நமக்கு தந்தார் ஜபங்களுக்காக எப்பொழுது வந்தாலும் அவரை சந்திக்க எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது பிதா குமாரன் பரிசு தாவியானவருக்காய் என்